பாடம் முப்பத்தி ஆறு தன்னுடைய குடும்பத்தாருக்காக செலவு செய்தல் அல்லாஹ் கூறுகின்றான் பால் ஊட்டும் தாய்மார்களாகி அவர்களுக்கு நல்ல முறையில் உணவளிப்பதும் உடை தருவதும் குழந்தையின் தந்தை மீதுள்ள கடமையாகும் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வசதியானவர் தன் வசதிக்கு ஏற்ப தாராளமாக செலவழிக்கட்டும் பொருளாதார நெருக்கடியானவர் அல்லாஹ் தனக்கு வழங்கியதில் இருந்து செலவு செய்யட்டும் அளவுக்கே தவிர மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் செலவு செய்கின்றவற்றுக்கு பகரமாக இன்னும் பலவற்றை அவனே உங்களுக்கு தருகின்றான் முப்பத்தி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது அவசனம்